நானே ஜெபமாலை மாதா உலக சமாதானம் வரும்படியாக ஒவ்வொரு நாளும் ஜெபமாலையை சொல்லி வாருங்கள் ஜெபமாலை தேவரகசியங்களை தியானித்து ஜெபமாலை சொல்லுங்கள் ஜெபமாலை தேவரகியங்களை தியானித்தபடி என்னோடு இருந்து எனக்கு ஆறுதல் கொடுங்கள் பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமன் சேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே பரிசுத்த பாத்திமா ஜெபமாலே மாதாவின் பிள்ளைகளே ஆகஸ்ட் மாதம் முதல் மாதா அக்டோபர் மாதம் நான் யார் என்றும் நான் என்ன விரும்புகிறேன் என்றும் சொல்லுவேன் எல்லாரும் நம்பும்படியாக ஒரு அற்புதத்தையும் செய்வேன் என்று வாக்குறுதி சொல்லியிருந்தார்கள் இந்த காட்சிகளை பற்றி சந்தேகம் கொள்ளுகிறவர்கள் ஏற்க மறுக்கிறவர்கள் எல்லாருக்கும் இது ஒரு சவாலாக இருந்தது ஓஹோ அப்படி ஒருவேளை உண்மையாகவே அற்புதம் நிகழும் என்றால் உண்மையாகவே இது மாதா காட்சிதான் என்று நாங்கள் நம்புவோம் என்று அநேகர் தங்கள் மனதிலே எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அந்த அக்டோபர் மாதம் வந்தது பதிமூன்றாம் தேதிக்கு முந்தின நாளிலேயே லூசியாவினுடைய தாயார் மரிய ரோசா அம்மா மாதா அற்புதம் செய்வதாக நீ சொன்னாயே ஒருவேளை அது நடக்கவில்லை என்றால் என்ன ஆகும் உன்னை கொன்று போடுவார்களே உண்மையே சொல்லம்மா மக்களை ஏமாற்றி விடாதே என்று கஞ்சி கேட்டுக்கொண்டாள் மாதா உண்மையாகவே தோன்றினார்கள் மாதா சொன்னபடி நடைபெறும் என்று லூசியா உறுதியாக சொன்னாள் ஆகவே மூண்டாம் காட்சியின் போது மாதா தன்னை யார் என்று சொன்னார்கள் இது ஏராளமான பேர் லூசியா வழியாக கேட்ட கேள்வி அந்த மாது சிரோன்மணி யார் என்று கேள் அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம் இப்படித்தான் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு லூர்து பதியிலே மாதா காட்சி கொடுத்த போது பதினெட்டு முறை மாதா காட்சி கொடுத்தார்கள் பங்கு குருவானவரும் மற்றவர்களும் அந்த பெண்மணியின் பெயர் என்ன என்று கேள் அதை வைத்து அது உண்மையாகவே மாதாவா இல்லையா என்று அறிந்து கொள்வோம் என்று சொன்னார்கள் அங்கே மாதா சொன்னார்கள் நாமே அமலோற்பவோம் என்று உடனே எல்லாரும் நம்பினார்கள் இங்கேயும் அதன்படி இது உண்மையாகவே மாதாவா இல்லையா என்று அறியக்கூடிய ஒரு கேள்வியாக லூசியா கேட்டிருந்தாள் அம்மா நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் அக்டோபர் மாதம் நான் யார் என்று சொல்லுவேன் நான் என்ன விரும்புகிறேன் என்பதையும் சொல்லுவேன் என்று சொன்ன மாதா முதலில் தான் யார் என்று சொன்னார்கள் தேவ ரகசியங்களைக் கொண்டிருக்கிற ரோஜா என்கிற புஷ்பமே என்று நாம் மாதாவை வாழ்த்துகிறோம் தேவரகசியங்களைக் கொண்டிருக்கிற ஜெபமாலையின் ரோஜாவாக இருக்கின்ற மாதாவே நான் என்று அர்த்தம் கொள்ளும்படியாக நாமே ஜபமாலை மாதா என்று சொன்னார்கள் அதை தெளிவாக காண்பிக்கவும் செய்தார்கள் மாதா என்ன விரும்புகிறார்கள் உலகிற்கு ஒரு சமாதான காலம் கொடுக்கும்படியாக மக்கள் எல்லாரும் தினமும் ஜபமாலை சொல்லி வர வேண்டும் என்பது மாதாவினுடைய விருப்பம் ஜெபமாலை மாதா என்று தன்னை காட்டும்படியாகத்தான் அந்த நாளிலே ஒரு பெரிய அற்புதத்தை மாதா செய்தார்கள் ஏற்கனவே மிகவும் நொந்து போயிருக்கின்ற நமது ஆண்டவரை இனிமேலும் நோகச் செய்யாதீர்கள் என்று உருக்கமுடன் கேட்டுக்கொண்ட பின் மாதா உயரத்திலே எழுந்து சென்றார்கள் மாதாவை தாங்கி வந்த அந்த ஒளி உருண்டையானது அப்படியே சூரியனோடு சென்று சேர்ந்து கொண்டது சூரியனிலே அந்த குழந்தைகள் தெளிவாக மாதாவினுடைய பிம்பத்தை பார்த்தார்கள் இன்னும் அநேகரும் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது சூரியனிலே மாதாவினுடைய பிம்பம் தென்பட்டவுடனே அங்கே நிறைந்திருந்த மேகங்களெல்லாம் கலைந்து விட்டன வானம் நீல நிறத்துடன் மெளிர்ந்தது சூரியன் மட்டுமே அங்கு தோன்றினான் அந்த சூரியன் இப்பொழுது மக்களுடைய கண்ணால் பார்க்கக்கூடிய விதமாக இருந்தது சாதாரணமாக கண்ணை திறந்து சூரியனை நாம் பார்க்க முடியாது ஆனால் அந்த நேரத்திலே சூரியன் ஒரு வட்ட வடிவமான ஒளித்தட்டு போல ஆனது அதில் எல்லாரும் சூரியனை தெளிவாக பார்க்க முடிந்தது சற்று நேரத்திலே அந்த சூரியனை ஆடையாக அணிந்திருந்த மாதாவே உலகிற்கு இறங்கி வருவது போல சூரிய அதிசயம் நடைபெற்றது பதினைந்து நிமிடங்கள் அந்த சூரிய அதிசயம் நடந்தது முதலில் சூரியன் மெதுவாக அசைய தொடங்கியது பிறகு அங்கும் இங்குமாக சென்றது மேலும் கீழுமாக அசைந்தது தன்னுடைய நிலையிலிருந்து பிறழ்ந்து வெளியே வந்தது போல கீழே இறங்கி வருவது மேலே போவதுமாக இருந்தது அப்பொழுது சூரியனுடைய தோற்றம் மாறியது அது ஒரு சக்கரம் போல சுழல ஆரம்பித்தது தரைச்சக்கரம் என்று சொல்லக்கூடிய பட்டாசு போல கதிர்களை எல்லா பக்கமும் வீசிக்கொண்டு அப்படியே சுழந்தது அந்த ஒளி கதிர்கள் ஏழு நிறங்கள் உடையதாக இருந்தது சூரியனுடைய ஒளியினுள்ளே விஞ்ஞான முறைப்படி ஏழு கலர்கள் இருக்கின்றன வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் Yellow, Orange, Red இந்த நிறங்களெல்லாம் தனித்தனியாக அப்படியே சூரியன் வந்து வெளியே வந்து சூரியனை சுற்றி சுழன்று கொண்டிருந்தது அதே ஒளி நிலத்திலும் படிந்தது அங்கிருந்த மரங்களிலெல்லாம் வித்தியாசமான ஒளிகள் சுழன்று சுழன்று வருவது தெரிந்தது மனிதர்களுடைய முகங்கள் ஆடைகள் எல்லாமே அதே நிறத்தினால் நிறைந்திருந்தது சூரியன் இப்படி சுழன்று கொண்டிருந்தது திடீரன்று பூமியை நோக்கி இறங்கி வந்தது பூமியை நோக்கி இறங்கி வர வர அதனுடைய வெப்பம் மனிதர்களால் உணர முடிந்தது தண்ணீரும் சகதியுமாயிருந்த நிலம் உடனே வற்றி வறண்டது தோலோடு தோலாய் ஒட்டிக்கொண்டிருந்த ஈரமான உடைகள் எல்லாம் உடனே உலர்ந்தன சூரியன் கீழே வருவதை பார்த்தவுடன் எல்லாருக்கும் அச்சமும் பயமும் உண்டானது ஒரே கூக்குரல் ஐயோ உலகம் அழியப் போகிறது நாம் எல்லாம் எரிந்து செத்து மடிய போகிறோம் என்று கூக்குரலிட்டார்கள் இன்னும் அநேகர் நாம் நிச்சயமாக சாகப்போகிறோம் ஆகவே பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம் என்று அநேகர் பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தார்கள் இப்படியாக பதினைந்து நிமிடம் சூரியன் பூமியிலே இறங்கி வந்து மீண்டும் மேலே மெதுவாக சென்று தன்னுடைய இடத்தை அடைந்தது எங்கும் சமாதானம் நிலவியது வரையிலும் இருந்த குளிரோ விஷ்ணமோ இல்லாமல் இதமான காற்று வீசியது ஆமன் பார்ந்தவர்களே இந்த சூரிய அதிசயத்திலே மாதா தன்னை ஜபமாலையின் ராக்கினி என்று காண்பிக்க விரும்பினார்கள் ஆகவே அந்த சூரியனிலே மூன்று நிலை காட்சிகள் தோன்றின ஜெபமாலையின் தேவரகசியங்களை சித்தரிக்க கூடிய காட்சிகள் முதல் காட்சி திரு குடும்ப காட்சி தேவமாதா வெண்ணிற ஆடை அணிந்து நீல நிற ஆடை அணிந்து வெண்ணிற முக்காடு தரித்து கொண்டு நின்றார்கள் மாதாவின் வலப்பக்கத்திலே சூசையப்பர் வெண்ணிற ஆடை அணிந்து சிவப்பு உடை அணிந்த சேசுநாதர் குழந்தையை தன் வலது தன் கரத்திலே ஏந்தி நின்றார் திருக்குடும்ப காட்சியின் போது சூசையப்பரும் ஆண்டவரும் உலகத்தை ஆசீர்வதித்தார்கள் இரண்டாவது காட்சி சேசுநாதர் சிலுவை சுமந்து கொண்டு போனது போல ஒரு மங்களான காட்சியும் அதிலே தெளிவாக வியாகுல மாதாவினுடைய தோற்றமும் தென்பட்டது சேஷநாதருடைய பாடுகளும் வியாகுல மாதாவின் வியாகுலங்களும் அங்கே சித்தரிக்கப்பட்டிருந்தது மீண்டும் தொடர்ச்சியாக சூரியனிலே மூன்றாவது காட்சி தென்பட்டது இதிலே கார்மேல் மாதா அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கரங்களிலே ஆண்டவரை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு கரத்திலே உத்தரியத்தை தாங்கி நிற்கிறார்கள் உத்தரிய மாதாவின் காட்சி இப்படி மூன்று காட்சிகளும் ஜெபமாலையின் சந்தோஷ தேவரகசியங்களையும் துக்க தேவரகசியங்களையும் மகிமை தேவரகசியங்களையும் காட்டக்கூடிய அடையாளமாக சூரியநிலையே தென்பட்டது தேவ ரகசியங்களைக் கொண்டிருக்கிற ரோஜா என்கிற புஷ்பமே தேவ ரோஜாவே என்றெல்லாம் நாம் மாதாவை வாழ்த்துகிறோம் என்றால் மாதாவிடம் சூரியனை ஆடையாக அணிந்த இந்த பெண்ணரசியிடம் ஜபமாலை தேவரகசியங்கள் நிறைந்திருக்கின்றன இந்த இரகசியங்களை யார் யார் கண்டுபிடிக்கிறார்களோ யார் யார் தியானித்து அதை நேசிக்கிறார்களோ யார் யார் ஜபமாலை தேவ ரகசியங்களை தியானித்து ஆண்டவரையும் மாதாவையும் நினைத்து நேசித்து வாழ்த்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த சூரியனை ஆடையாக அணிந்த மோட்ச ராக்கினி ஏராளமான வரப்பிரசாதங்களை கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறார்கள் பாத்திமாவிலே என்ன வாக்களித்தார்கள் என்றால் உண்மையாகவே தேவ ரகசியங்களை தியானித்தபடி ஆண்டவரையும் மாதாவை நினைத்து நேசித்து வாழ்த்தி ஜபமாலே சொல்லுவதினால் உலகிற்கு சமாதானம் வரும் என்று மாதா வாக்களித்தார்கள் ஜெபமாலை சொல்வதற்கும் உலக சமாதானத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று அநேகர் கேட்பார்கள் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஜெபமாலையினால் தான் உலக சமாதானம் வரும் என்பதை நாம் தெளிவாக கண்டு உணரலாம் எப்படி என்றால் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி மகா சிங்கராயர் பாப்பரசர் பதிமூன்றாம் சிங்கராயர் ஒரு நிருபம் எழுதியிருக்கிறார் லெத்தீசியே சாங்தே என்று அதற்கு பெயர் தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் எங்கள் சந்தோஷத்தினுடைய காரணமே எந்த வார்த்தைகளை கொண்டு பெயர் சொல்லி அந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார் அந்த நிருபத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால் உலகிலே நடைபெறுகின்ற எல்லா சீர்கேடுகளுக்கும் காரணம் மூன்று காரணங்கள் ஒன்று மனிதன் எளிமையையும் கடின உழைப்பையும் வெறுக்கிறான் மனிதன் துன்பத்தை ஏற்க மறுக்கிறான் மனிதன் பரலோகத்தை உலகத்திலே மறந்து வாழ்கிறான் தெளிவான இந்த மூன்று காரணங்களும்தான் தான் குடும்பங்களிலும் சரி ஊர்களிலும் சரி உலகத்திலும் சரி சமாதான கேடு ஏற்பட்டு எங்கும் சண்டை குழப்பம் போர் காரணம் மனிதனுடைய இந்த மனநிலை எளிமையை கடின உழைப்பை தன்னுடைய வாழ்க்கையின் தத்துவமாக யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அங்கே அந்த குடும்பத்திலே ஒரு நாளும் சண்டை வராது சமாதானமே நிலவும் சோம்பேறிகளும் எளிமையாய் வாழ மனமில்லாமல் பணக்காரர்களாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறவளுதான் தீய எண்ணங்களை வளர்ப்பார்கள் அங்கே சீர்கேடுகள் உண்டாகும் எனவே சண்டை சச்சரவு உண்டாகும் ஆனால் எங்கே எளிமையும் கடின உழைப்பும் இருக்கிறதோ அங்கே சமாதானம் நிலவும் இப்படி குடும்பங்கள் எல்லாம் இருக்குமானால் உலகம் முழுவதும் சமாதானமாகும் இந்த குடும்பங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிற குடும்பம்தான் சேசுநாதருடைய குடும்பம் திரு குடும்பம் மாதாவும் சேசுநாதரும் வாழ்ந்த முறையை சற்று தியானித்து பாருங்கள் ஜெபமாலையிலே சந்தோஷ தேவரகசியத்திலே அதைத்தான் நாம் தியானிக்கிறோம் எளிமை தரித்திரம் கடின உழைப்பு இதனால் அங்கே ஒரு வித சமாதானம் சர்வேஸ்வனுடைய வரப்பிரசாத நிறைவு அங்கே இருப்பதை பார்க்கலாம் எந்த குடும்பமாவது எளிமையை விரும்பினால் கடின உழைப்பு உழைத்து அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு குடும்பமும் சிவமாலையை தியானிப்பதினால் இப்படி எளிமையையும் கடின உழைப்பையும் நேசிக்கிற குடும்பமாக மாறினால் சமாதானம் வரும் இரண்டாவதாக அவர் சொல்லுகிற காரணம் துன்பத்தை வேண்டாம் என்று தள்ளி போடுவது துன்பம் சிலுவை என்பது ஒரு மனிதனுக்கு தேவை என்பதை கடவுள் விரும்ப அறிகிறார் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலக வாழ்க்கையிலே துன்பம் தேவை துன்பத்தை அவன் பாவ பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளுவான் என்றால் இந்த உலகத்திலே போதிய அளவுக்கு பாவ பரிகாரம் செய்து விடுவான் என்றால் அவன் மோட்சத்திற்கு செல்லலாம் எனவேதான் சேசநாதர் சுவாமி உலகத்திலே துன்பத்திலே பிறந்தார் துன்பத்திலே வாழ்ந்தார் துன்பத்திலே இறந்தார் சிலுவைதான் அவருடைய கருவியாக இருந்தது சூசையப்பருடைய படங்களிலும் சுருவங்களிலும் சில வேலைகளிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அவருடைய தோளிலே சாய்ந்து கொண்டிருக்கின்ற சிறு குழந்தை சேசு தன்னுடைய நெஞ்சிலே ஒரு அழகான தங்க சிலுவையை அணைத்து கொண்டிருப்பதாக இருக்கும் பிறக்கும் போதே சிலுவையோடு பிறந்தார் சிலுவை நேசித்து பிறந்தார் சிலுவை நேசித்தே வாழ்ந்தார் சிலுவையிலேயே மரணம் அடைந்தார் வாழ்கிறோம் மரணம் அடைகிறோம் உலகத்தில் நமக்கு நடக்கிறது இதெல்லாம் சிலுவையோடு ஒன்றித்திருக்குமானால் நம்முடைய மோட்சம் செல்லக்கூடிய வரப்பிரசாதம் நிச்சயமாக அடைந்து விடுவோம் அதற்காகத்தான் துன்பத்தை கடவுள் நமக்கு அனுப்புகிறார் துன்பம் நமக்கு வரும்போது அதை மனமோந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உடனே ஒரு சச்சரவு உண்டாகிறது அதை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு வருகிற துன்பத்தை இன்னொரு மேல் சாட்டி விடுவோம் என்றால் அந்த ரெண்டு பேருக்கும் உடனே சண்டை ஏற்படுகிறது இப்படித்தான் குடும்பத்திலும் ஊரிலும் நாட்டிலும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத காரணத்தினால் சண்டை ஏற்படுகிறது சமாதான குறைவு ஏற்படுகிறது ஆனால் மனமுதல் எல்லாரும் துன்பங்களை ஏற்று வாழ கற்றுக்கொண்டால் உலக சமாதானம் வரும் மூன்றாவது சீர்கேடுகளுக்கு காரணம் நாம் இந்த உலகமே சதம் என்று எண்ணுவது மறு உலகத்தை மறந்து வாழ்வது மோட்சத்திற்காக நம்மை தயார் செய்யாமலே வாழ்வது மனமே மனமே பரலோகமே நினை இந்த உலகமோ சொந்த ஊர் அல்லவே நிந்திப்பாய் இதனை நேசிப்பாய் மோட்சத்தை என்று ஒரு அழகான பாடல் ஆலயங்களிலே பாடப்பட்டு வந்தது உலகத்திலே வாழும்போது பரலோகத்தை நினைத்து வாழ்பவர்கள் அதற்காக தங்களை தயார் செய்வார்கள் ஆனால் ஊலோகத்தையே சதம் என்று வாழ்பவர்கள் ஊலோகத்திலே நிறைய தாங்கள் சேகரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் இந்த ஆசையினால் என்ன ஆகிறது பிறருடைய சொத்துக்களை பொருட்களை பணத்தை அபகரிக்கக்கூடிய பேராசை ஏற்படுகிறது அதனால் சண்டை உண்டாகிறது பெரிய வல்லரசுக்கள் எல்லாம் அரேபியா நாட்டிலே சென்று அங்கே உள்ள எண்ணெய் கிணறுகளை தங்களுக்கு சொந்தமாக்க விரும்புகிறார்கள் எனவே போர் ஆபத்து ஏற்படுகிறது பிறருக்கு சொந்தமானதை தனக்கென்று அபகரிக்கிற எந்த எண்ணம் வளர்ந்தாலும் அங்கே சண்டை ஆனால் இதற்கு மாறாக இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் இங்கே வாழ்வதனால் நான் மோட்சத்தை வாங்கிக் கொண்டேன் என்றால் அதுவே போதும் என்று வாழ்கிற அந்த மனப்பான்மை இருந்தால் உலக சமாதானம் வரும் இந்த மூன்று விதமான மனப்பான்மையையும் நமக்கு உண்டு பண்ணுவதற்காகத்தான் சேஷுநாதர் சுவாமி உலகத்திலே வந்து இந்த மூன்று விதத்திலும் நமக்கு மாதிரியாக வாழ்ந்து காட்டினார் அதை தேவ சிநேக பயிற்சி என்று சொல்லலாம் நாம் தேவ சிநேக பயிற்சி பெறுவதற்கு சேசுநாதர் ஒரு மாதிரியாக வாழ்ந்து காட்டினார் எளிமையை நேசித்தார் கடின உழைப்பை நேசித்தார் துன்பத்தை ஏற்றுக்கொண்டார் மர உலகிற்கு எழுந்து சென்றார் நம்மையும் அங்கே அழைத்து கொள்கிறார் ஆமன் பார்ந்தவர்களே இந்த உலக வாழ்க்கையில் இந்த மூன்று தத்துவங்களையும் ஒவ்வொரு மனிதனும் நன்றாக உணர்ந்து வாழ்வதற்காகத்தான் தேவமாதா தேவ ரகசியங்களை கொண்டிருக்கிற மாதா அந்த இரகசியங்களை நமக்கு கற்பித்து தியானித்து ஜபமாலை சொல்ல கற்றுக் கொடுத்தார்கள் சுவாமிநாதருக்கு இந்த சந்தோஷ துக்க தேவ ரகசியங்களை பதினைந்து தேவர் ரகசியங்களாக எடுத்து காட்டி இந்த பதினைந்து தேவரகசியங்களையும் இந்த சிந்தனையோடு எளிமையை கடின உழைப்பை நேசிக்கிற எண்ணத்தோடு துன்பத்தை மனமு வந்து தாங்கிக் கொள்ளுகிற எண்ணத்தோடு மறு உலகிற்கு நம்மை தயார் செய்கிற எண்ணத்தோடு இந்த மூன்று தத்துவங்களையும் நாம் ஜபமாலையிலே தியானித்து தியானித்து ஜபித்து பழகினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை முறை திருக்குடும்பத்தினுடைய வாழ்க்கை முறையாக மாறும் அதனால் இந்த உலகிலே நான் மட்டுமல்ல நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லாரும் சமாதானத்துடன் வாழ்வதற்கு அந்த ஜபமுறை ஒரு பெரிய தேவ வரப்பிரசாதமாக இருக்கிறது எனவே ஜபமாலை உலக சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய அருமையான ஒரு வழி என்பதை இன்றிலிருந்தாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜபமாலையை நேசிக்க வேண்டும் அதை தொடர்ந்து பக்தியோடு சொல்லி வர வேண்டும் இந்த ஜபமாலை தேவரகசியங்களிலே இருக்கிற தேவரகசியங்களை தேவ வரப்பிரசாதங்களை நாம் அடைவதற்காகத்தான் தேவமாதா ஒவ்வொரு நாளும் ஜபமாலே சொல்லி வாருங்கள் என்று சொன்னார்கள் தேவரகசிய ரோஜாவாக இருக்கின்ற மாதா சூரியனை அடிந்த மாதாவாக காட்சி அளித்து தேவரகசியங்களை உலகிற்கு வெளிப்படுத்தி ஜபமாலையின் மேன்மையையும் மகிமையையும் உணர்த்தினார்கள் என்றால் தானே ஜபமாலை மாதாவாக இருந்து தம்முடைய பிள்ளைகளாக நாம் எல்லாரும் அந்த ஜபமாலை தவர அவசியத்தினாலேயே புனிதமடைந்து உலக சமாதானத்திற்கு காரண கருவிகளாக இருக்க வேண்டும் என்று ஆசிக்கிறார்கள் ஆகவே நானே ஜபமாலை மாதா ஜபமாலையை சொல்லி உலக சமாதானம் வரும்படி செய்யுங்கள் ஒவ்வொரு முதல் சனிக்கிழமைகளிலும் ஜெபமாலையை தியானித்து சொல்லுங்கள் பதினைந்து நிமிடமாவது ஜெபமாலே ரகசியங்களை தியானித்தபடி என்னோடு தங்கியிருந்து எனக்கு ஆறுதல் கொடுங்கள் ஆமன் ஞானத்துக்கு இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நன்றியற்ற மனிதர்கள் எனக்கு எதிராக கட்டிக்கொள்ளும் பாவங்கள் என்னும் கூரிய முட்களால் ஒவ்வொரு கணமும் குத்தி ஊடுருவப்படுகிற என் மாசற்ற இருதயத்தைப் பார் நீயாவது எனக்கு ஆறுதல் அளிக்க முயற்சியெடு பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆம சேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே பரிசுத்த பாத்திமா ஜெபமாலை மாதாவின் பிள்ளைகளே ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரையிலும் பாத்திமாவில் மாதா கொடுத்த ஆறு காட்சிகளின் விளக்கங்களையும் செய்திகளையும் பற்றி நாம் சுருக்கமாக ஆனால் தெளிவாக தியானித்தோம் ஆறு காட்சிகள் முடிந்தவுடன் மாதாவினுடைய காட்சிகளை பற்றிய சந்தேகங்கள் எதிர்ப்புகளெல்லாம் விலக ஆரம்பித்தன ஏனென்றால் மாதா வாக்குறுதி கொடுத்தபடி அக்டோபர் மாதத்திலே நான் யார் என்றும் நான் என்ன விரும்புகிறேன் என்றும் சொல்லுவேன் எல்லாரும் நம்பும்படியாக ஒரு பெரிய அற்புதத்தையும் செய்வேன் என்று மாதா சொன்ன அந்த வாக்குறுதி முழுமையாக அக்டோபர் ஆறாம் காட்சியின் போது நிறைவேறியதை எல்லா மக்களும் கண்கூடாக கண்டு இப்போது யாருமே எதிராக நினைக்கவோ பேசவோ துணியவில்லை அந்த அதிசயம் அங்கேயே நின்று கொண்டிருந்த மக்களுக்கு மட்டுமல்ல நாற்பது மைல்களுக்கு அப்பால் உள்ள அந்த சுற்றளவில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் அது தெரிந்திருக்கிறது யாரும் மறுக்க முடியாத அளவுக்கு அடுத்த நாள் செய்தித்தாளிலே படங்களோடு அந்த செய்தி மக்களுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டது இது ஒரு மகா பெரிய புதுமை என்பதை யாரும் மறுக்க முடியவில்லை ஏற்கனவே லிஸ்பன் நகரிலே இருக்கின்ற பெரிய குறுமடத்தின் வேத சாஸ்திரி ஒருவர் அவர் பெயர் கேனன் மார்காவா அவர் அதிமேற்றானியாரால் கோவாதாயிரியாவுக்கு அனுப்பப்பட்டிருந்தார் அவரும் அந்த காட்சிகளை பார்த்தார் அதற்கு பின்னால் அன்றே லூசியாவிடம் பல கேள்விகளை கேட்டார் அன்று எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு லூசியா களைப்பாயிருந்த காரணத்தினால் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் வந்து அமர்ந்து எல்லாவற்றையும் குறித்து கொண்டார் மெட்ராசினத்தின் அதிகாரிகளால் இது பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த காட்சியின் உண்மை பற்றி அதிகாரபூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்பதால் அந்த ஆராய்ச்சி தொடங்கி நடைபெற்று கொண்டிருந்தது இதற்கிடையிலே ரெண்டாம் காட்சியின் மாதா சொன்னது போல பிரான்சிஸ்கோவும் ஜசிந்தாவும் மோட்சத்திற்கு சீக்கிரம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் நீ வெகு நாட்கள் உலகத்திலே இருக்க வேண்டும் என்று மாதா சொன்னார்கள் அதுபோல இரண்டு ஆண்டுகளுக்குள் லூசியாவும் ஜசிந்தாவும் ஒரு விதமான எலும்பு உருக்கி நோயினால் தாக்கப்பட்டு ஒருவர்பின் ஒருவராக இறந்துவிட்டார்கள் இப்போது லூசியா மட்டும் தனியாக இருந்தாள் லூசியாவிடம் மாதா சொல்லியிருந்தார்கள் மக்கள் என்னை அறிந்து நேசிக்கும்படியாக சேசு உன்னை பயன்படுத்த விரும்புகிறார் என்று சொன்ன அன்றே மாதா அவளுக்கு என்னொன்றும் சொன்னார்கள் நீ எழுத வாசிக்க கற்றுக்கொள் அந்த காலத்திலே கூட அது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் பெண் கல்வி கிடையாது ஆண்களுக்கு மட்டுதான் பள்ளிக்கூடம் இருந்தது ஆனாலும் மாதா லூசியாவிடம் நீ எழுத வாசிக்க கற்றுக்கொள் என்று சொன்னார்கள் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த பெண் சிறுவர்களும் பள்ளிக்கூடத்திலே அனுமதிக்கப்பட்டார்கள் அதன்படி மூன்று சிறுவர்களும் பள்ளிக்கூடத்திற்கு சென்றார்கள் ஆனால் பிரான்சிஸ்கோ கோவிலே சென்று ஜபம் செய்வான் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல மாட்டான் அங்கேயே அமர்ந்து ஜபத்திலேயே ஈடுபட்டு இருப்பான் நீ ஏன் பள்ளிக்கூடம் செல்லவில்லை என்று கேட்டால் மாதா சொல்லிவிட்டார்கள் நானும் ஜசிந்தாவும் சீக்கிரம் இறந்து மோட்சத்திற்கு போய்விடுவோம் என்று பிறகு எங்களுக்கு ஏன் பள்ளிக்கூடம் என்று தெளிவாக சொன்னான் அதன்படி அவர்கள் எழுத வாசிக்க படிப்பதற்கு முன்னதாகவே இறந்து விட்டார்கள் இப்போது லூசியா எழுத வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் லீரியா மேட்ராசனத்தினுடைய ஆயர் கொரேயா த சில்வா என்பவர் அடிக்கடி லூசியாவை அழைத்து விபரங்களை கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போது மாதா சொன்ன காரியத்தை லூசியா அவருக்கு சொன்னாள் நான் எழுத வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாதா சொல்லி இருக்கிறார்கள் எனவே அவர் நான் அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் ஆனால் நீ அங்கே படித்து கொண்டிருக்கிற பொழுது இங்கு நடந்த எந்த காரியத்தையும் பற்றியும் அங்கே பேசக்கூடாது என்று சொல்லி போர்ட்டோ என்னும் நகருக்கு அருகிலே இருக்கின்ற விலார் என்ற ஊரிலே டாரதியம்மாள் கன்னியர் மடம் ஒன்று இருந்தது அவர்கள் சிறுவர் சிறுமியர்களுக்கு ஒரு விடுதி வைத்து கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் மேட்ரானியார் லூசியாவை அந்த கன்னியாஸ்திரி மடத்திற்கு அனுப்பினார் அவள் அங்கே தங்கியிருந்து நான்கு ஆண்டுகள் கல்வி கற்றாள் நன்றாக எழுத வாசிக்க படித்து படித்துவிட்டாள் ஏற்கனவே காட்சி பெற்று இரண்டு ஆண்டுகளுக்குள் பிரான்சிஸ்கோவும் ஜசிந்தாவும் இறந்து விட்டார்கள் ரெண்டு ஆண்டுகள் பிறகு நாலு ஆண்டுகள் இப்படி பதினாறு ஆண்டுகள் கழித்துவிட்டன இப்போது லூசியாவுக்கு தானும் ஒரு துரவியாக வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது எனவே அதே கன்னியர் மடத்திலே அவளை நவ சன்னியாசத்திலே சேர்த்து கொண்டார்கள் கொஞ்ச நாள் அங்கு இருந்து பயிற்சி பெற்ற பிறகு பதினாறு வயதுக்கு பின்னால் இன்னொரு மடம் அது இதைவிட பெரிய மடம் அது போந்தே வேதரா என்ற இடத்திலே இருந்தது அங்கே இருந்த மடமும் அதே புனித ஜாரதி அம்மாள் கன்னியர் மடம்தான் அங்கே லூசியா இளம் கன்னியாக அனுப்பப்பட்டாள் அங்கே அவள் அந்த நொவிசியேட் என்று சொல்லக்கூடிய பயிற்சியை முடித்த நேரத்திலே அவளுக்கு ஏறக்குறைய பதினெட்டு வயது இருக்கும்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் நாள் வழக்கமாக அவள் இரவிலே குறிப்பாக தலைவள்ளிக்கிழமை இரவு முழுவதும் ஆலயத்திலே சென்று ஜபிக்க கேட்டிருந்தாள் அப்படி அவள் இரவிலே அந்த சிற்றாலயத்திலே தனியாக ஜபித்து மாதாவும் சேசுநாதரும் காட்சி கொடுத்தார்கள் மாதா அந்த பீடத்தின் அருகிலே வந்து நின்று அங்கே முழந்தாள் படியிட்டிருக்கின்ற லூசியாவை தன்னுடைய கரங்களினால் தோளிலே வைத்து அவளை தொட்டார்கள் முதல் முறையாக மாதா லூசியாவை தொடுகிறார்கள் வலதுபுறத்திலே ஒரு சிறிய மேகம் அந்த மேகத்தின் மேல் சேசுநாதர் குழந்தையாக நின்று கொண்டிருக்கிறார் ஏறக்குறைய பத்து பன்னிரண்டு பிராயமுள்ள ஒரு சிறுவனைப் போல மாதாவின் வலபக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார் முதலிலே சேசுநாதர் பேசுகிறார் மகளே என்னுடைய அன்னையின் இருதயத்தை நோகச் செய்யக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் பாவம் கட்டிக்கொள்ளுகிறார்கள் அந்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் செய்ய வேண்டுமென்று கேட்க வந்திருக்கிறேன் என்றார் அதம்பின் மாதா தழிவாக சொன்னார்கள் மகளே நன்றியற்ற மனிதர்கள் எனக்கு விரோதமாக கட்டிக்கொள்ளும் பாவங்களால் அந்த பாவங்கள் என்னும் கூறிய முட்களால் ஒவ்வொரு கணமும் என் மாசற்ற இருதயத்தை குத்தி ஊடுருவுகிறார்கள் அப்படி ஊடுருவப்படுகிற இருதயத்தை பார் என்று தன்னுடைய கரங்களிலே மாசற்ற இருதயத்தை காட்டினார்கள் அது வேதனையால் துடிப்பதை பார்க்கிறாள் லூசியாவை பார்த்து மாதா உருக்கமுடன் சொல்லுகிறார்கள் நீயாவது எனக்கு ஆறுதல் கொடுக்க முயற்சியடு இதுவரையிலும் யாருமே அதை பற்றி கவலைப்படவில்லை மனு குலத்தில் மனிதர்களால் வேதனைப்படுகின்ற அந்த இருதயத்திற்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாத்திமாவிலே மாதா சொல்ல வந்த முக்கியமான காரியம் நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்திமா செய்திகளின் சாரணம் என்னவென்றால் மரியாயின் மாசற்ற இருதயத்தை வெளிப்படுத்துவது அந்த மாசற்ற இருதயத்திற்கு உண்டாகும் வேதனைகளை அகற்றுவதற்காக அதிக ஜபம் அதிக பருத்தியாகம் செய்து அதற்கென்று ஒரு பக்தி முயற்சியை உலகத்திலே ஏற்படுத்தி மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு மனிதர்கள் ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கடவுளின் மாபெரும் திட்டம் அந்த மரியாயின் மாசற்ற இருதயத்திலே பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் அந்த மரியாயின் மாசற்ற இருதயத்திலே மனிதர்களெல்லாம் வேத சத்தியங்களை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அந்த மரியாயின் மாசற்ற இருதயத்தில் எல்லா மனிதர்களும் ஐக்கியமாக வேண்டும் அப்படி மாதாவினுடைய மாசற்ற இருதய பக்தியில் கடவுளின் கோபாக்கியனையை தவிர்க்கக்கூடிய ஒரு அருமையான வழியை காட்டுவதற்காகத்தான் இந்த மாசற்ற இருதய பக்தியை உலகில் ஏற்படுத்த நான் வருவேன் என்று மாதா ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் வந்து அந்த பக்தி முயற்சி என்ன அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன் என்று மாதா மூன்றாம் காட்சியிலே சொல்லியிருந்தார்கள் அதன்படி இப்பொழுது லூசியா மாதாவிடம் கேள்வி கேட்கிறாள் அம்மா மரியாயின் மாசற்ற இருதயத்துக்கு எதிராக செய்யப்படுகிற பாவங்கள் உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லுகிறீர்களே அந்த பாவங்கள் என்ன இங்கே இருக்கிற நமக்கும் இன்னும் தெரியவில்லை எல்லாரும் அதே கேள்வியை இப்போது நாம் கேட்கிறோம் சற்று கவனமாகவும் பக்தி உருக்கத்தோடும் மாதாவை பார்த்தபடி இந்த வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்ன மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு எதிராக நிந்தை செய்யப்படுகிறது என்றால் அது என்ன நிந்தை அந்த இருதயத்திற்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நிந்தைகளை பற்றி நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று நன்றாக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் மாதா சொல்லுகிறார்கள் பத்து கற்பனைகளை மீறுகிறவர்கள் பாவம் செய்கிறார்கள் அவர்களுக்கு அது மன்னிக்கப்படும் ஆனால் பரிசுத்த ஆவிக்கு எதிராக செய்யப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் என்றால் யார் பரிசுத்தாவின் பத்தினிதான் தேவ மாதா என்பது நமக்கு நன்றாக தெரியும் மாதாவினுடைய பத்தாவாக இருப்பது பரிசுத்த ஆவியானவர் திவ்யஸ்பிரித்து சாங் மாதாவினுடைய பரிசுத்த பத்தா அப்படியானால் எதிராக செய்யப்படுகிற பாவம் என்ன என்பது மரியாயின் மாசற்ற எருதற்கு எதிராக செய்யப்படுகிற பாவம் ஒருவேளை இதற்கு மன்னிப்பு இல்லாமல் மனிதர்கள் கடவுளுடைய கோபாக்கினைக்கு உள்ளாகி விடுவார்களே என்பதுதான் மாதாவினுடைய இருதயத்தை நோக செய்கிற காரியம் நாம் அதிகமாக கடவுளால் தண்டிக்கப்படுவோம் என்றால் அதற்காக முதல் முதல் வேதனைப்படுவது நம்முடைய தாய் தேவதாய் கன்னி மாமரி தான் ஆகவேதான் மாதா இதிலே தலையிடுகிறார்கள் எனக்கு எதிராக செய்யப்படும் பாவங்களுக்கு எதிராக பரிகாரமாக என் மாசற்ற ஹதயத்திற்கு பக்தி முயற்சி ஏற்படுத்த வேண்டும் அந்த பாவங்கள் என்ன என்று மாதா மாதாவிடம் ஆண்டவரிடமும் பலமுறை தனியாக ஜபிக்கும் போது லூசியா கேட்டபோது ஐந்து வகையான பாவங்கள் செய்யப்படுகின்றன இந்த ஐந்து வகையான பாவங்களை பற்றி நன்றாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் மாதாவினுடைய மகிமையை மேன்மையை குறிக்கக்கூடிய வரப்பிரசாத சலுகைகள் பல இருக்கின்றன குறிப்பாக பன்னிரண்டு வரப்பிரசாத சலுகைகள் மாதாவினுடைய சிரசை சுற்றிலும் பன்னிரண்டு நட்சத்திரங்கள் இருப்பதை பார்த்திருப்பீர்கள் இது மாதாவினுடைய பன்னிரண்டு வரப்பிரசாத சலுகைகள் அதாவது வேறு யாருக்கும் இல்லாத ஒரு மகிமை மேன்மை கடவுளால் மாதாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது பன்னிரண்டு வகையானது அதிலே மூன்று வகையான மேன்மைகள் ஒன்று மாதாவின் அமல உற்பவம் இரண்டு மாதாவினுடைய தெய்வீக தாய்மை மூன்று மாதாவினுடைய நித்திய கன்னிமை இந்த மூன்று மகிமைகளும் கடவுள் மாதாவுக்கு கொடுத்த மகா பெரிய வரப்பிரசாத சலுகைகள் இந்த சலுகைகளுக்கு எதிராக மனிதர்கள் பாவம் கட்டி என்றால் அது கடவுளால் தாங்க முடியாத காரியம் இந்த மூன்று காரியங்களுக்கு எதிராக உலகத்திலே மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள் மூன்றாம் நூற்றாண்டில் ஆரிய ஆரம்பமானது அதிலே மாதாவை பழிப்பதற்காக ஒரு புதிய உணர்வை ஏற்படுத்தினார்கள் சேசுநாதருக்கு தெய்வீக சுபாவம் மனித சுபாவம் என்று இரண்டு சுபாவங்கள் உண்டு என்று திருச்சபை கற்பிக்கிறது இந்த இரண்டு சுபாவங்களும் ஒரே ஆளில் இருக்கிறது என்பதுதான் திருச்சபையின் கற்பனை ஆரிய பதிதர்கள் இல்லை இல்லை சேசுநாதரிடம் இரண்டு ஆட்கள் உண்டு என்றார்கள் ஒன்று மாதாவிடம் பிறந்த மனித ஆள் இன்னொன்று கடவுளிடமிருந்து வந்த தெய்வீக ஆள் என்று அவர்கள் தப்பாக பிரித்து கூற ஆரம்பித்தார்கள் ஏன் இப்படி சொன்னார்கள் என்றால் லூசிபரால் தூண்டப்பட்டு மாதாவினுடைய அமலோர்ப்பவ மேன்மையை மாதா தன்னுடைய வயிற்றிலே கற்பம் தரித்து பெற்ற குழந்தை வெறும் மனிதன்தான் கடவுள் அல்ல என்று சொல்ல போது மாதா கடவுளின் தாய் என்ற பெயரை பெற முடியாது மாதாவே கடவுளின் தாய் என்று சொல்லக்கூடாது என்று சாத்தானால் தூண்டப்பட்டவர்கள் ஆரிய பதிதர்கள் அவர்கள் இந்த தப்பறையை உலகிலே வெளிப்படுத்தி மாதாவினுடைய மேன்மையை பழித்தார்கள் பகைத்தார்கள் அநேகர் அப்படி செய்தார்கள் இது மாதாவுக்கு எதிராக செய்யப்படுகிற முதல் பாவம் நிந்தை இரண்டாவது நெஸ்டோரியோஸ் என்ற ஒரு அதிமேற்றானியார் கத்தோலிக்கராக இருந்து கொண்டே ஒரு தப்பரையே போதிக்க ஆரம்பித்தார் நான்காவது நூற்றாண்டிலே அது என்னவென்றால் தேவமாதா கடவுளின் தாய் அல்ல என்று நேரடியாகச் சொல்லும் தேவமாதா கடவுளுக்கு தாய் அல்ல தேவமாதா ஒரு மனிதனுக்குத்தான் தாய் எனவே தேவமாதா என்று கன்னிமறியம்மாளை அழைக்க கூடாது என்று மிக தெளிவாக சொன்னார் ஆனால் அவருக்கு எதிராக திருச்சபையின் ஆயர்கள் சங்கம் குட்டி நானூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு எபேசுஸ் நகரத்திலே அந்த தப்பறையை கண்டனம் செய்தார்கள் நெஸ்டோரியூஸை திருச்சபை விளக்கம் செய்தார்கள் ஆனாலும் அன்றிலிருந்து இன்று வரையிலும் நெஸ்டோரியோஸை பின்பற்றுகிற அநேக நெஸ்டோரியர்கள் இன்னும் அதே தப்பறையை மக்கள் மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இது இரண்டாவது நிந்தை மூன்றாவது ப்ராட்டஸ்டாண்டுக்காரர்கள் அவர்கள் மாதாவினுடைய நித்திய கன்னிமையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மாதா எப்பொழுதும் கன்னிகை நித்தியத்திற்கும் கன்னிகை சேசநாதரை பெறுவதற்கு முன்னாலும் பெற்ற போதும் பெற்ற பிறகும் மாதா என்றும் கன்னியாயிருக்கிறார்கள் என்ற இந்த வேத சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அவர்களைப் போல இன்னும் அநேகர் மாதாவுடைய கன்னிமையை கேலி செய்கிறார்கள் மாதாவுக்கு சேசநாதரையை தவிர வேறு அநேக குழந்தைகள் உண்டு என்று வாய்க்கூசாமல் சொல்லி மாதாவினுடைய மேன்மையை கேவலப்படுத்துகிறார்கள் இது வேத சத்தியங்கள் என்ற அடிப்படையில் மாதாவுக்கு எதிராக செய்யப்படுகிற மூன்று வகையான தேவ தூஷணங்கள் பாவங்கள் துரோகங்கள் இவைகளுக்கு எதிராக பரிகாரம் செய்ய மனிதர்கள் முன்வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாசற்று இருதய பக்திய உலகத்திலே கடவுள் ஏற்படுத்த விரும்பினார் நான்காவது ஐந்தாவது நிந்தை என்னவென்றால் மாதாவை பற்றிய பக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து வருவது குறிப்பாக சிறுவர் இளைஞர்கள் மத்தியிலே மாதா பக்தி இல்லாமல் போய்விட செய்வது அதனால் வருங்காலத்திலே மாதாவை யாருமே மதிக்க மாட்டார்கள் வணங்க மாட்டார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நாமெல்லாம் சிறு பிள்ளைகளாயிருக்கிற பொழுது மாதாவை பற்றிய எல்லா ஜபங்களும் நமக்கு தெரியும் அதை கோவிலிலும் சரி மற்ற இடங்களிலும் அடிக்கடி சொல்லுவோம் மாதா பற்றி ஏராளமான நல்ல நல்ல பாடல்கள் மனப்பாடமாக தெரியும் ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த சிறுவர்களிடம் கேட்டு பாருங்கள் ஜென்ம பாவிலால் உற்பத்த அதிர்ஷ்டமறியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே என்ற ஜபம் தெரியுமா தெரியாது கிருபதேபத்துக்கு மாதாவாக இருக்கிற ராக்கினிய வாழ்க என்ற ஜபம் தெரியுமா தெரியாது ஒருவேளை அருள் நிறைந்த மந்திரம் மட்டும் தெரியும் வேறு எதுவும் தெரியாது மாதாவை பற்றி ஒரு சில பாடல்களை பாடிக்கொண்டிருங்களா விளையாடும்போதும் சரி வீட்டிலும் சரி சினிமா பாடல்களையே பாடிக்கொண்டிருக்கிறீர்களே மாதா பாடல்களை பாடுங்கள் என்று சொன்னால் இந்த பிள்ளைகள் என்ன சொல்வார்கள் அதெல்லாம் தெரியாது உண்மையில் அது உண்மைதான் தெரியாது யாரும் சொல்லித்தரல்ல சொல்லித்தராத ஒரு நிலை இதுதான் மாதா பக்தியை அழிப்பதற்குரிய காரியம் மாதாவை பற்றிய புஸ்தகங்கள் அதை பற்றிய விளக்கங்கள் இதெல்லாம் மாதா சபை என்று ஒன்று இருந்ததே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மாதா சபை என்று ஒன்று இருந்தது ஆஃப் அவர் லேடி ஒரு வாரத்திற்கு ஒரு ஒவ்வொரு குழுவினரும் ஒன்றாக கூடி வருவார்கள் குருவானவர் அவர்களிடம் சென்று அவர்களையே மாதாவை பற்றி சில வார்த்தைகளை பேச வைப்பார்கள் அவர் தெளிவு சொல்லுவார் கேள்விப்பதில் நடைபெறும் மாதாவை பற்றி அதிகமாக அறிந்து நேசிக்க அந்த மாதா சபை மிகவும் முக்கியமான ஒரு சபையாக இருந்தது இன்று அது அழிக்கப்பட்டு விட்டது எந்த சபையினால் திருச்சபையிலே மாதா அறிவும் சிநேகமும் வளர்ந்து வந்ததோ அந்த சபை இன்று இல்லாமலே போய்விட்டது சரி அதற்கு பதிலாக வேறு பல குழுக்கள் உருவாகி வருகின்றனவே அதிலாவது இவைகள் இடம்பெறுதா இல்லவே இல்லை எனவே மாதா பக்தி இப்படி திட்டமிட்டு அழிக்கப்படுவது மாதாவுக்கு எதிராக செய்யப்படுகிற நான்காவது நிந்தை ஐந்தாவது நிந்தை என்னவென்றால் மாதாவின் பக்தி பொருட்கள் அழகான சுருபங்கள் படங்கள் ஜபமாலை உத்தரியம் இன்னும் இதுபோன்ற அநேக பக்தி பொருட்கள் எல்லாம் எப்படியோ வேண்டாம் என்று ஒதுக்கப்படுகின்றன அநேகர் மாதா சுரூபங்களை தூர வீசியிருக்கிறார்கள் கடலிலே கொண்டு போட்டிருக்கிறார்கள் அது மிதந்து கரைக்கு வந்திருக்கிறது மாதா சுரூபம் என்றால் மாதா படம் என்றால் அதை வீட்டிலே வைக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் நம்முடைய மக்கள் மத்தியிலே பரவிக்கொண்டிருக்கிறது ஏன் மக்கள் என்னை அறிந்து நேசிக்க வேண்டும் மக்கள் என்னை அறிந்து நேசிக்க சேச உன்னை பயன்படுத்த விரும்புகிறார் என்று மாதா கேட்கிற காரியத்திற்கு நேர்மாறான ஒரு கருத்தை ஒரு விளைவை ஏற்படுத்துவதற்காக மாதா திருவுருவங்கள் படங்கள் பக்தி பொருட்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன எத்தனை பேர் கையிலே எப்போதும் ஜபமாலை இருக்கிறது எத்தனை பேர் கழுத்திலே எப்போதும் உத்தரியம் இருக்கிறது நம்ம சிறுவர்கள் கையிலே ஜபமாலை உண்டா பூசைக்கு உதவி பையங்கள் கையில் கூட ஜபமாலை கிடையாது அப்படி ஜபமாலை வந்து ஒரு முக்கியமான காரியம் என்பதை மறந்து அதை இகழ்ந்து உதாசீனம் செய்வது மாதாவுக்கு எதிராக செய்கிற ஐந்தாவது நிந்தை இந்த ஐந்து வகை நிந்தைகளுக்காக தொடர்ச்சியாக ஐந்து முதல் சனிக்கிழமைகள் மரியாயின் மாசற்று இறுதியத்திற்கு நிந்தை பரிகார பக்தி முயற்சி நடைபெற வேண்டும் என்று மாதா கற்றுக் கொடுக்க வந்திருந்தார்கள் அந்த பக்தி முயற்சி உண்மையாகவே மாதாவுக்கு ஆறுதல் கொடுக்கிற கருத்தோடு நடத்தப்பட வேண்டும் அதிலே மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் எங்கே போகிற முதல் சனி பக்திக்கு போகிறேன் எதுக்கு போகிற தப்பரம் பிறகு ஆசீர்வாதம் இருக்கும் பிறகு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க இப்படித்தான் சொல்ல தெரியுமே தவிர நாங்கள் மாதாவுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காகவே இந்த பக்தி முயற்சிக்கு அங்கு அப்படி வருகிற மக்களுக்கு நடத்துகிற குருவானவர் ஒவ்வொரு ம முதல் மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு பிரசங்கம் சொல்ல வேண்டும் அதைத்தான் மாதா சொல்லுகிறார்கள் பதினைந்து நிமிடமாவது தேவ ரகசியங்களை சிந்தித்தபடி என்னோடு தங்கி இருந்து எனக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் தேவரகசியங்களை விளக்கி சொல்லி அது எப்படி மாதாவுக்கு ஆறுதல் கொடுக்கிறது என்பதை மக்களுக்கு தெளிவாக உணர்த்தி அவர்கள் ஒவ்வொரு முறை முதல் சனிக்கிழமை வரும்போதும் உண்மையாகவே மாதாவுக்கு ஆறுதல் கொடுப்பவர்களாயிருக்க வேண்டும் அதற்கு முன் அவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் அந்த முதல் சனிக்கிழமைக்கென்று ஒரு நல்ல பாவ திவ்ய நன்மை வாங்கி அதை ஒப்பு கொடுப்பது பரிகார நன்மை என்று சொல்லப்படுகிறது நல்ல பாவசங்கீர்த்தனம் பரிகார நன்மை இப்படி முதல் சனிக்கிழமை நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து பரிகார நன்மை உட்கொண்டு ஜபமாலையை தியானித்து சொல்லி பதினைந்து நிமிடமாவது தேவ ரகசியங்களை சிந்தித்தபடி மாதாவுடன் தங்கியிருந்து மாதாவுக்கு ஆறுதல் கொடுப்பது இவை அனைத்தையும் மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு எதிராக செய்யப்படும் பாவங்களுக்கு பரிகாரமாக செய்கிறேன் என்ற கருத்தோடு செய்வது இப்படி முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சி இந்த தேவாலயத்திலே கண்டிப்பாக நடக்க வேண்டும் அது மிக அருமையாக நடக்க வேண்டும் ஏனென்றால் இந்த பெரிய பட்டணத்திலே மாதா தனக்கென்று தெரிந்து கொண்ட இடம் இந்த பாத்திமா நகரும் பாத்திமா மா மாதா தேவாலயமும் இந்த நகரையும் இந்த தேவாலயத்தையும் முதல் முதல் தொடங்கி வைத்தவர் இங்கே இருக்கிறார் அன்று முதல் இன்று வரையிலும் இந்த ஊரிலே மக்கள் மாதாவின் மேல் அதிக பக்தி கொண்டு வருகிறார்கள் உண்மைதான் ஆயினும் அந்த முதல் சனி பக்தி மாதா கேட்டு நடக்க வேண்டும் என்றால் இன்னும் சில காரியங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படி இந்த திருநாள் முடிந்த நாளிலிருந்து முதல் சனிக்கிழமை தோறும் இனிமேல் இந்த தேவாலயத்திலே மாதா விரும்பியபடி மிக முழுமையாக சரியான வகையிலே முதல் சனி பக்தி நாம் நடத்துவோம் என்றால் நம்மால் மாதா ஆறுதல் அடைவார்கள் மாதாவுக்கு எதிராக பாவம் செய்கிறவர்களுடைய தண்டனையை கடவுளின் கரங்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் அவர்களை காப்பாற்றுவார்கள் எனவே என்பார்ந்தவர்களே மாதா சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நன்றாக மனிதலே வைத்து கொண்டு வீட்டிற்குச் செல்லுங்கள் நன்றியற்ற மனிதர்கள் எனக்கு விரோதமாக கட்டிக்கொள்ளும் பாவங்கள் என்று கூறிய முட்களால் ஒவ்வொரு கணமும் என் மாசற்ற இருதயத்தை ஊடுருவி குத்துகிறார்கள் என் மாசற்ற இருதயத்தை பார் நீயாவது எனக்கு ஆறுதல் கொடுக்க முயற்சியோடு ஆமன் ஞானத்துக்கு இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்